அப்படத்த அதிகரணத்திலேயே என்ன விஷயம் விஷயம் அப்புறம் பூர்வபக்ஷம் சித்தாந்தம் அப்புறம் வந்து சங்கதி சொல்லியாகும் இந்த ஜென்மாதி சூத்திரத்துல வந்து விஷயம் வந்து ஸ்ருதி விஷயம் பிரம்மன் விஷயம் பிரம்ம லட்சணம் தான் இங்க விஷயம் எடுத்து என்ன சந்தேகம்னு சொன்னா இந்த சந்தேகம் என்ன சொல்றதுன்னா நமக்கு வந்து ஒண்ணும் பிரம்மன் தான் இந்த ஜெகத்துக்கு காரணம்ங்கிறது நமக்கு புயல் ஸ்ருத்தியான சொல்றத மறுக்க முடியல அதனால பெரும அன்மானத்துல வந்து இந்த ஜென்மாதி கடஸ்த லட்சணத்தை சொல்றதுனால பிரம்மன் இருக்குங்கிறது மேலால ஏத்துக்க முடியல அப்படின்னா இருக்கீங்க யசா உதாரணம் வாக்கியம் பிரம்மஸ்வரூபம் அவபோத நவாய் இந்த வாக்கியம் பிரம்மஸ்வரூபத்தை எப்படி காட்டு அது அது மாதிரி குத புனி வாக்கிய அபோத தத்துவ அப்படின்னா நம்ம வந்து கிருஷ்ணசகன தாவது அஸ்மதாதி ஜகதூதை அசக்கிய உபலம்பமானத்துவ நாம உலகத்துக்குள்ள இருக்கோம் உலகத்துக்குள்ள இருக்கிற நாம உலகத்தை வந்து உலகத்தை உண்டு பண்ணின காரணத்தை எப்படி தெரிஞ்சுக்க முடியும் உலகத்துக்குள்ள இருக்கிற நாம கிருத்மண ஜகத ஜென்மனா ஏவ தாவது அஸ்மதாதிபதி ஜகதூம உபலம்பன அது நம்ம புரிஞ்சுக்கவே முடியாது ஜகத்காரணத்தை ஜகத்துக்குள்ள இருக்கிற நாம ஜகத்காரணத்தை எப்படி தெரிஞ்சுக்க முடியும் நம்ம புத்தி உடம்பு சரீரம் எல்லாம் ஜெகத்துக்குள்ள இருக்கு இந்த ஜெகத்துக்குள்ள இருக்கிற நாம ஜகத்து காரணத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்றாரு லோகேச்ச காரிய ஜெகத் ஜென்மாதி காரண ஏகசிய வஸ்துனா அதிருஷ்டத்துவா நம்ம எங்கேயாவது ஜெகத்துல வந்து இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்ண வஸ்துவை பார்த்திருக்கோமா பார்த்தது கிடையாது நாமே ஜகத்துக்குள்ள இருக்கோம் ஜெகத்துக்குள்ள இருக்கிற நாம ஜகத் காரணத்தை வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும் அது மாத்திரம் இல்ல ஜெகத்துக்கான காரணம் எங்கயா நம்ம பார்த்திருக்கோமான்னு கேட்டா இதுதான் இதுதான் ஜெகத்தை பிடிச்சது அப்படின்னு ஒரு வந்து பார்க்க முடியுமே இல்லை அப்படி இதுதான் புத்தி தரிஷணத்துக்காக அப்புறம் வந்து எச்சோத்த லட்சணே அசம்பாவிதத்துவ சங்கா சமுதரித்தி பிரம்மன் இருக்குன்னு சாஸ்திரம் சொல்றது லட்சணம் சொல்றது அதுக்கு பிரமாணம் சாஸ்திரம் தான் சாஸ்திரம்தான் பிரம்மம் இருக்குன்னு சாஸ்திரம் சொல்றது பிரம்மத்தை வந்து ஜெகத் காரணமா சொல்றது ஜகத் காரணமா பிரம்ம சொல்ற பொழுது அந்த ஜெகத் காரணமான பிரம்மனை எப்படி புரிஞ்சுக்கிறது ஏதாவது என்ன இருக்குன்னு கேட்டா பிரம்மாண சாஸ்திரம் தான் சொல்லணும் அடுத்த சூத்திரம் அதனால சந்தேகம் என்னன்னு கேட்டா அது இருக்காதுன்ற மாதிரிதான் தோன்று ஜகத்காரணம்னு ஒண்ணு இருக்காத மாதிரிதான் தோன்றும் ஜகத்துக்குள்ள காரண இருக்கு ஜகத்த காரியம்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க எப்படி சொல் என்ன என்ன என்ன பிரமாணம் ஸ்ருதி சொல்றதுன்னு சொன்னாலும் ஸ்ருதி சொல்றத வச்சுன்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது ஸ்ருதி ஜகத்துக்கு காரணம் இருக்குன்னு நீங்க சொல்றதை வச்சு நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது ஸ்ருதி வேலை எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இல்லையுன்னு சொல்லல ஸ்ருதி வந்து எனக்கு புரியறதுக்கான விஷயத்தை தான் சொல்லணும் புரிஞ்சுக்காத விஷயத்தை சுத்தி சொல்லுங்க பிரபல பிரமாணமான பிரத்ய பிரமாணத்தை அனுசரிச்சு ஸ்ருதி பேசிட்டு வரும் அதுதான் வேண்டி பிரபல பிரமாணத்தை நீக்கிடாது ஏன்னா பிரபல பிரமாணத்துல எப்படி சரியா இருக்கணும் இருந்தாலே ஸ்ருதியே பிரத்யாதி பிரமாணங்கள் பிரபல பிரமாணமும் பேரும் ஸ்ருதி பிரபலம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை உதாரணத்துக்கு தத்துவசி பிரகணத்துல எல்லாம் உபதேச இந்த பிரபல பிரமாணம்ங்கிறத ஸ்ருதி இது பிரத்யத்தை பத்தி ரொம்ப விசாரம் என்னப்பட்டிருக்கு பிரபல பிரமாணத்துக்கு விருத்தமா ஸ்ருதி பேசக்கூடாது பிரபல பிரமாணத்துல ஏதாவது தோஷம் இருந்து ஸ்ருதி காட்டிக்குன்னு சொன்ன அதையும் பிரபல பிரமாணத்தை வச்சுதான் புரிஞ்சுப்போம் என்ன சொன்னாலும் பிரபல பிரமாணத்தை பேசிதான் பேசிட்டு ஸ்ருதி பிரமாணம் இருந்தாலும் கூட பிரபல பிரமாணத்தமாக பிரத்யாதி பிரமாணத்துக்கு விரோதமாவே காக்க முடியாது அதனால எது சொன்னாலும் சுத்தி சொன்னாலும் நிறைய பேரால ஜீரணிக்க முடியாத காரணம் என்னன்னா பிரத்யட்ச பிரமாணம் பிரபலமா இருக்கு அதனால அவங்களால சுத்தி ஏத்துக்க முடியறது அதுல அந்த உதிரேசாசுல தத்துவாசி பிரகலத்துல பிரச்சார விசாரத்துல என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டா பிரத்யட்ச பிரமாணம் வந்து ஜெகத்துக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும் சொல்ல முடியாது பிரத்யம் அதை வச்சு என்ன சொல்லணும்னா பிரத்யுதி பிரமாணம் வந்து ஜகத்தை வந்து பிரபல பிரமாணத்தை நிஷேதம் பண்றது இல்ல பிரபல பிரமாணத்துல இருக்கிற தோஷத்தை சொல்லி பிரபல பிரமாணமான பிரத்யாதி பிரமாணங்கள்ல இருக்கக்கூடிய தோஷ பிரத்ய பிரமாணத்துல இருக்கக்கூடிய தோஷத்தை சொல்லி ஸ்ருதி தன்னோட பிராமணியத்தை ஸ்வக பிராமணியத்தை சித்தாந்தம் ஸ்ருதி பண்ணி விடு நம்ம ஸ்ருத்திய வந்து பொய்யும் நம்ம சொல்றது ஏன்னா ஸ்ருத்தி வந்து ரிஷி வாக்கியமா இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த ஸ்ருதி வாக்கியம் நம்ம பிரமாணத்துக்கு லட்சணம் என்ன ஞாபகம்ட்டோம் அனதிக தத்துவ அபாதிதத்துவ அசந்திக்த அர்த்தவத் ஞானகரணம் அனதிக தத்துவ அபாதிதத்துவ அசந்திக்தத்துவ அர்த்தவத் ஞானகரணம் பிரமாணம் அனதிக தவ அபாதத்துவ வேற எதனாலையும் தெரிஞ்சுக்க முடியாது வேற எதனாலையும் நிஷேதம் பண்ண முடியாது சந்தேகத்தையும் உண்டு பண்ணாது சந்தேகமும் இருக்கக்கூடாது என்னை சுத்தி சொல்றது நம்ப முடியல இந்த சந்தேகம் தானே இது அசந்திக் கத்தம் தானே இப்போ தானே இப்போ அசந்திக் கத்தத்தை சொன்னாத்தானே பிரமாணம் ஆகுது வந்து சந்திக் தந்துருக்கு சந்திதத்துவத்தை வந்து நிஷேதம் பண்ணினாத்தான் அசந்திக்தம் வரும் அசந்திக்தம் வந்தாத்தான் எத்தவாயு மாயி பூதானி ஜாயந்தே பிரமாணம் ஆகும் பிரமாணம் அப்புறம் அர்த்தவத்தாகவும் அதனாலே காரிய ஜகஜன்மாதி காரண ஏகசிய வஸ்தன அதிருஷ்டத்துவால ஒண்ணும் நம்மளால பார்க்கவே யாரு பார்த்தா பிரம்மன் பிரவு கடவுன்னு சொல்றீங்க நீ பார்த்தையான்னு கேட்டான் விவேகானந்தர் கேட்டார் நீங்கள் கடவுளை பார்த்திருக்கீங்களா நான் பார்த்திருக்கேன் உனக்கு காட்டுவேன் அவர் எப்படி பார்த்தார் இவர் எப்படி காட்டினார் இவர் எப்படி புரிஞ்சிருந்தார் அது உனக்கு வந்து தெரியுங்க அப்படின்னு கேட்டார் என்பது சொல்றீங்க விவேகானந்தர் ராமகிருஷ்ணத்தை கேட்டார் கேட்ட உடனே அவர் வந்து நான் நல்லாவே பாக்குறேன்னு சொன்னார் நல்லாவே பாக்குறேன்னு சொன்னது மாத்திரம் உனக்கும் காட்டி தர முடியும் அப்புறம் அவர் காட்டி தந்தார் இவரை தெரிந்துட்டார் அப்புறம் இவர் இன்னொருத்தருக்கு சொன்னார் உனக்கு தெரியலான்னு நான் கேட்டாங்க நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேதா கேட்டா என்ன சொல்றாங்கன்னா நாங்க கடவுளை நாங்க ராமகிருஷ்ணர் இல்ல நாங்க விவேகானந்தர் இல்ல நாங்களும் கடவுளை பாக்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் எத்தனை வருஷமா ஒரு வருஷமா பண்ணிடு வருஷமா பண்ணும்பது வருஷமா முயற்சி பண்ணி பார்க்காத கடவுளை நம்பிக்கை இன்னும் இருக்கா உங்களுக்கு என்ன சொல்றீங்க கேள்வி ஐம்பது வருஷமா நீங்க பண்றீங்க கடவுளை பாக்குறது முயற்சி பண்றீங்க இன்னும் கடவுளை பார்க்கலன்னா கடவுளை பார்க்க முடியுமா முடியாத இல்லன்னா அதுக்கு இன்னும் எத்தனை திறமை எடுக்கணுமோ தெரியல அப்ப இந்த பிறவில இல்லைங்கிற விஷயம் இல்லையா அப்ப தெரியாத கடவுளை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாழ்நாள் வந்து எத்தனை சிரமப்படுற தெரிஞ்சு இருக்கிறது அப்படின்னு கேட்டா இருந்தாங்க பக்தி பண்றவங்க கடவுளை தெரிஞ்சு கடவுளை பக்தி பண்றாங்க தெரியாம பக்தி பண்றாங்க பக்தி நிறைய பேர் பக்தி பண்றாங்க கடவுளை தெரிஞ்சு பக்தி பண்றாங்களா தெரியாம தெரியாதது அப்ப தெரிஞ்சிருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே சொல்லக்கூடாது சொன்னா அகங்காரம் கடவுளை தெரிஞ்சுட்டு இருக்கேன்னு சொன்னா அகங்காரம் வராதுப்பா சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் கடவுளை தெரிஞ்ச அப்ப தைரியமா சொல்லு நான் கடவுளை அறிந்திருக்கிறேன் இல்ல அதுக்கும் தைரியம் இல்லை அப்ப எதுவுமே பிடிப்பில்லாமல்ல இருக்கும் அதனால பிரமாணத்திற்கே தகராறு வந்து ஜென்மாத்தியசியத்த சூத்திரக்குல ஈஸ்வரன் ஜெகத்துக்கு காரணமா இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு ஒண்ணே பூரபட்சி சந்தேகம் என்ன கேள்வின்னா அப்படி ஒரு பொருளே தெரியலையே ஜெகத்துக்குள்ளே நாம எல்லாரும் இருக்கிறோம் அப்படின்றவோ தெரியாத குரலை பத்தி கதை விட்டுட்டே இருக்கீங்களே ீங்களே அப்படி கேள்வி அதனால சாஸ்திரத்துல சொல்லி யோக லட்சணே அசம்பாவிதா சமுதேதி சொல்றீங்களே இமானது பிரம்மண இமான பிரம்மணா ஜாத்தா ஜீவன் எத்து எஸ் பிரம்மணி சர்வம் பிரயந்தி அபிசந்திசந்தி அப்ப இத வச்சிருந்து காரண சிருஷ்டி ஸ்திதியில காரணமா பிரம்மம் இருக்குன்னு நீங்க சொல்றத அந்த லட்சணத்தை வச்சுட்டு அது எப்படி புரிஞ்சுக்கிறது அதனால அப்படி ஒண்ணு இருக்குமான்னு சந்தேகமா தான் இருக்கு ஜெகத்து ஜெகத்துக்குள்ள எவ்வளவு இருக்கு நாங்க அது மரத்துல பண்ணு முன்னாடி தெரியறது அது எங்க தெரியுது ஜெகத்துக்குள்ள இருக்கிற காரண காரிய பாவம் தெரியுது இதை வச்சுக்கிட்டு ஜெகத்துக்கு காரணத்தை நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு சந்தேகம் அதனால ஜகதா ஜென்மாதி ஜென்மாதி எதா தத் பிரம்ம இத்தியுட்டு தாவன் மாத்திரே பிரம்மஸ்வரூப ஜான அனுதயாச்ச இதம் லட்சணம் பவித்தும் அருகத்தீர்களா நான் வந்து சொல்றேன் கொல்லியா இருக்கிறவர் காஷாயம் போட்டு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவர் பிரம்மானந்தா அப்படின்னு சொன்னா முன்னாடி உட்கார்ந்து இருக்காரு எனக்கு இடது பக்கம் உட்கார்ந்து இங்க பிரம்மானந்தா இருக்கார் முதல்ல ஒருத்தர் வந்து உட்கார் புதுசா அவர்கள் நான் சொல்றேன் பிரம்மானந்தா இங்க இருக்காரா இல்லையான்னு அவர்கிட்ட கேக்குறேன் யார் பிரம்மானந்தா அவர் கேக்குற உடனே நான் சொல்றேன் எனக்கு இந்த பக்கம் உட்கார்ந்து இருக்காரு இந்த பக்கம் உட்கார்ந்து இருக்காரு அவர் தான் பிரம்மானந்தா அப்படின்னு அவர் திரும்பி பாக்குறோம் இவர் தான் பிரம்மானந்தா அது மாதிரி வேணா சொல்றது இந்த உலகம் தோன்றியதோ யாரிடம் இந்த உலகம் இருக்கிறதோ யாரிடம் இந்த உலகம் ஒழுங்குகிறதோ அப்படின்னு வேதம் வந்து என்ன சொல்றது அது பிரம்மன் சொல்ல இது சொன்ன மாத்திரமே எனக்கு பிரம்மன் தெரியலையே ஆனா ஜெகத் காரணம்னு சொல்றீங்க அதுக்கு என்ன கருப்பா இருக்குமா சிகப்பா இருக்குமா வெட்டையா இருக்குமா குட்டையா இருக்குமா அதனுடைய தன்மை என்ன ஒண்ணுமே சொன்னா நீங்க கடவுள் இருக்காருன்னு சொன்னா அதனால இந்த கேள்வி வருது யார் நம்ம கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதுக்காக தானே இல்லை அப்படின்னு சொல்றது தாரணம் என்ன நான் வந்து யோசிச்சு ஒன்றும் தெரியல எனக்கு உண்டுதான் தெரியல தவிர இதை உண்டு பண்ண ஒருத்தான் இருப்பாங்கிறதுனால இதற்கு முடியாது ஆனா ஸ்ருதி சொன்னதுனால நமக்கு உடனே அதை பத்தின ஞானம் வரது இல்லை ஸ்ருதி பிரம்மனை பத்தி சொன்னதுனால எனக்கு பிரம்ம ஜானம் வந்து விடுன்னு சொல்ல முடியாது ஆனா ஸ்ருதியை நான் மறுக்கல ஸ்ருதி போய் சொன்ன பிர புரிஞ்சுக்க முடியாது பிரம்மனை விசாரம் பண்ணாம உனக்கு ஞானம் வராது பிரம்மனை விசாரம் பண்ணினா தான் அவனுக்கு ஜானம் வரும் ஆ விசாரம் அவசியங்கிறதுக்காக வேண்டி சந்தேகத்தை கிளப்பி அது சொல்லும் ஏன்னா நமக்கு பிரம்ம ஜிக்னாசா கர்த்தவியா ஏன்னா அவங்க கொள்கை வச்சு இருந்தாங்க ஒரு பட்சம் என்ன சொல்றாங்கன்னா அது தெரிஞ்சதா இருந்தா விசாரம் வேண்டாம் தெரியாததா இருந்தா விசாரம் பண்ண முடியாது தெரிஞ்சதான் விசாரம் தெரிஞ்ச தெரிஞ்சிருந்தா விசாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தெரியாததா இருந்தா தெரியாத ஒண்ண போய் எப்படி விசாரம் பண்றது உயர் கொம்ப போய் எப்படி விசாரம் பண்றது ஆகாய தாமரை போய் எப்படி விசாரம் பண்றது அப்படிங்கிறது ஒரு பட்சி உள்ளது நம்ம என்ன சொல்றோம் அது தெரிஞ்சும் தெரியாம இருக்கிறதுனால விசாரம் பண்ணு ஆத்ம ரூபமா தெரிஞ்சிருக்கு ஆனா அது பிரம்ம ரூபமா தெரியல ஆனா ஆத்ம ரூபமாகவும் பிரம்மரூபமா அது உண்மையதான் இருக்கு தெரிந்தும்ரியாம இரு அதனால விசாரம் பண்ணணும் ஒரு அம்சம் தெரிஞ்சிருக்கு இன்னொரு அம்சம் தெரியல அதனால என்ன சாமானிய அம்சம் தெரிஞ்சிருக்கு விசேஷ அம்சம் தெரியல இந்த விசேஷ அம்சத்துக்கு தான் விசாரம் பண்ணால இதன் லட்சணம் என்ன பகு அதனால சம்சையாக ஜாயது எப்படி எடுத்து வருது கடைசியில இருந்து என்ன தெரியுதுங்க நீதான் அதுங்கிறத சொன்னாதான் நான் இருக்கேங்கிறத ஒத்துணேன் அந்த நீதான் ஜெகத்தாரணம் பிரம்மன்னு சொன்னா புரியும் ஆனா அப்படி சொல்லாம ஏதோ ஜெகத்தாரணம் ஜெகத்தாரணம் மொட்டையா சொல்லிட்டே இருந்தா விஜித்தா பேதி மாறி பேட்டி மாறி சொல்லிட்டு இருந்தா எப்படி புரியும் இந்த ஆரம்பத்துல ஐக்கியத்தோட பேச ஆரம்பிக்கிறோம் அதனால அவங்களுடைய வாதமே என்னன்னா இருக்கு இருக்கு அங்க இருக்கு புராணம் நம்ம கதையில படிக்கிற மாதிரி இங்கிலீஷ் நம்ம காக்கன் புல் ஸ்டோரி இந்த காக்கன் புல் ஸ்டோரி மாதிரி அது வந்து ஏதோ இந்த கதையெல்லாம் படிக்கிறவங்க இல்லையா இந்த நரிக்கதை இந்த கதையெல்லாம் படிக்கிறவங்க அது மாதிரி ஒரு கதை மாதிரி ஆத்மாவா பிரம்மனை சொல்லாத வரைக்கும் பிரம்ம அஸ்தித்வத்தை நிரூபிக்க முடியும் அதனால அத்வைதிகள் பிரம்மனை ஆத்மாவரூபமாவே பேசிவிடுவோம் ஆனா மற்ற வாதிகள் எல்லாம் வந்து ஆத்மாவ பிரம்மனா சொல்லாததுனால பிரம்ம அஸ்தித்வத்தை நிரூபிக்கிறதுல அவங்க தகராறு நிறைய நம்ம அது நம்பிக்கையின் அடிப்படையில ஒத்து வரும் சூத்தி சொல்லியிருக்கு நமக்கு கண்ணுக்கு தெரியலங்கிறதுக்கா இல்லன்னு சொல்ல முடியுமா ஆனா நம்ம அது ஒத்துக்கு நம்ம பண்ணினோம்னா அது நமக்கு தெரியும் நீ வந்து விசிஷ்டா தைதி பாஷையிலே வச்சுக்கணும் நம்ம பாஷையை ஒப்பிடும் அத்வைக்கு விசிஷ்டாத்வை பரம நிறைய பக்தர்கள் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படி இப்படி ரொம்ப குழிஞ்சு கடவுள் இருக்கார் கடவுள் தான் சொல்லிட்டு நாமும் சொல்றேன் நானும் விவகாரம் முழுக்க அப்படிதான் பேசுறேன் ஈஸ்வரன் தான் ஈஸ்வருடைய அனுகிரகங்களா எல்லாம் நடக்கிறது ஈஸ்வரன் தான் எல்லாம் பண்றார் அவரன்றி ஓரளவும் அசையாது அப்படின்னு நம்ம ஈஸ்வரனை பத்தி சொல்ற போது மேல ஒரு சக்தி இருக்குங்கிற ஒரு எண்ணம் நமக்கு பிரிவு வருது ஏன்னா நம்முடைய குறைபாட்டினால் நமக்கு ஒரு பூர்ணத்துவம் நம்ம கிட்ட நிறைய நமக்கு வாழ்க்கையில மேல வர வர நம்ம நமக்கு எங்க பார்த்தாலும் நம்முடைய ஒரு குறைவு நிறைய நம்ம கிட்ட புத்தியில செயல் இருக்கு எதுலையுமே முழுமையடைய முடியல ஆனா வந்து ஏதோ ஒரு பொருள் இருக்கணும்னு சொல்லி இதை அனுமான பிரமாணத்தினால்தான் பதஞ்சலியே சொல்ற ஈஸ்வரன் இருக்கணும்னு பதஞ்சலி வந்து ஈஸ்வரன்ல சொல்ற சித்தாந்தம் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டா நம்முடைய குறைதான் நிறையான பொருள் இருக்கணும்னு ஒண்ணு இருக்கிறதுக்கு காரணம் இல்லை நம்ம எல்லார்கிட்ட இருக்கிற குறைபாடு தான் நிறைவான ஒரு பொருள் இருக்குங்கிறதுக்கு காரணம் எப்ப குறையும் ஒண்ணு இருக்கோ அப்ப நிறையும் இருக்கத்தான் அப்படி அதுவும் அனுமானமா கிடச்சிருக்கேன் அனுமான அப்படி ஒண்ணு இருக்கு சரி இருக்குன்னு சொல்றோம் நிறைய பேர் சந்தேகம் ஏன்னா இப்படிலாம் இருக்கும் அவங்க புரியவே மாட்டேங்கு சொல்லே இருக்கும் நான் இப்ப இருந்து ரெண்டு நாள் இல்ல பாரு ஆள் நாள் முழுது நான் பேசினாலும் இது புரியும் சொல்லும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆனா எப்படின்னா யோசிக்க வேண்டியது அவசியம் யோசிச்சு நம்ம ஞானம் என்னன்னு நம்ம உரைச்சு பார்க்கத்தான் அவசியம் அதனால அதனால என்ன பாரப்பா கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் நான் சந்தை எழுதிவேன் கந்தனே உன்னை மறைவே நல்ல பாட்டு எனக்கு பிடிக்க உன்னை கற்பனை சொல்றவனு சொல்லிட்டு போட்டோம் உன்னை சிலைன்னு சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோம் சிறையாட்டு கவலை இல்லை நீ இருப்பே நான் உன்ன மறக்கணும் நல்ல பாட்டு ஒரு சின்ன வரிதான் ஆனா எவ்வளவு அழகா இருக்குது கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் தந்தனையே உன்னை அற்புதமாகிய அருள் பெரும் சூழல் சாதாரண டிஎம் சுதந்திரா பாட்டு நம்ம நினைக்கணும் வார்த்தை எவ்வளவு ஆழமா அதனால நீங்க ஒரு பக்கம் வேதாந்த விசாரம் பண்ணிட்டு இருக்காங்க இருக்காரா இல்லையா ஈஸ்வர் விசாரம் பண்ணி சித்தாந்தம் பண்றாங்க இன்னொருத்தான் இல்லவே இல்லை இன்னொரு இருக்குன்னு நீங்க சொன்னா என்ன இல்லைன்னு சொன்னா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு துள்ள ஒரு துணை உள்ள அவர் இருக்கார அவர் கும்பிட கும்பிட இரண்டு ஆண்டு அதனால் சொல்ற கற்றவர் விழுந்தும் கற்பக கண் கரையிலா கருணைமா கடல் மற்றவர் அரியா மாணிக்க மலை மதிப்பவர் மனமணி விளக்கு செற்றவர் புறங்கை செற்ற என் சிவன் திருவிழி முழலை வீட்டிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு என் உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே தான் சும்மாவா பாடிப்பாங்க எவ்வளவு ஆனந்தமா இருந்திருப்பது அதனால இந்த ஓருவும் ஒரு நாவும் இல்லான்னுக்கு இல்ல மனசுல நினைச்சு நினைச்சு நினைச்சு அதுதான் ஒரு சக்தி இருக்கு அந்த ஒரு பொருள் இருக்கிறதுனால பிரயோஜனம் தெரியும் அந்த ஆனந்தத்துக்கு ஹேத்து ஒன்று இருக்கணும் அதனால்தான் கைத்திர பருஷத்தை ஆனந்தத்தை வச்சுக்கிட்டே பிரம்ம சொல்லிவிடுது ஆனந்தத்துக்கு ஹேத்து ஒன்று இருக்கேன் நம்ம ஏதோ இப்ப நம்ம கடவுள் சொல்லி நம்பிக்கையில வந்து நம்ம அதை பூஜை பண்ணி எல்லாம் பண்ணி நமக்கு ஆனந்தம் கிடைக்கிறது இல்லையா அந்த ஆனந்தத்தை தர்றது ஒரு விஷயம் இருக்குல்ல எதையோ நான் நினைக்கிறேன் கற்பனையும் சரியா என்ன நான் வந்து பகவான் நினைக்கிறதுனால மனசுக்கு ஒரு ஆனந்தம் இருக்குல்ல அப்ப அந்த ஆனந்தத்தை வச்சுன்னு நான் சொல்லித்தானே இல்ல இல்ல இந்த ஆனந்தமும் சரியில்லை அப்படின்னு எல்லாம் பௌத்த மாதிரி இதுவும் பொய் அதுவும் போய் எல்லாம் போய் நீயும் பொம்மை நானும் பொம்மை இந்த எல்லாம் போர் போய் அதுவும் பொய் இதுவும் போய் எல்லாம் போய் சொல்லிட்டே இருங்க விசாரம் மெத்தோடு இருக்கு நல்ல சம்சயா ஜாயத்தை வேதம் சொல்லி எடுத்ததுங்கிறதுனால ஒண்ணும் சொல்ல முடியாது அதனால என்ன சொல்றாங்க அவனுடைய பூரபட்சம் என்னன்னு கேட்டா இதுல இந்த அதிகண்டத்தை ஜென்மாதி ரெண்டு காரணம் பார்க்கணும் ஒரு காரணம் நிமித்த காரணம் இன்னொன்னு உபாதான நிமித்த காரணத்துல வஸ்து லயமா இருக்கு ஸ்திதியோ லயமா அவனுக்கே இல்லை அவன் வந்து ஸ்திதின கேவல சிருஷ்டி காரணமே தவிர சிருஷ்டி மாத்திர காரணம் குலாலகா ந ஸ்திதி மாத்திர காரணம் நலய மாற்ற காரணம் நிமித்த காரணம் சிருஷ்டி மாத்த காரணம் சொல்றோம் அப்புறம் வந்து ஸ்திதி காரணம் லய காரணம் எதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் சிருஷ்டி ஸ்திதிய காரணம் மிருத்து ஆனா கேவல மிருத்து வந்து சிருஷ்டி காரணமாக அப்ப உலகத்துல ரெண்டு காரணம் இருக்கு உபாதான காரணம் இருக்கு நிமித்த காரணம் இருக்கு ஆனா வந்து இங்க உள்ள இங்க என்ன சொல்றது சாஸ்திரம் எதோபாயிமானி பூங்கானி ஜாயே ஜாத்தானி ஜீவந்தின்னு சொல்ற பொழுது சித்திலைய காரணம் வந்து ஈஸ்வரன் சொல்றது எப்படி நம்ம அனுபவத்திலே நம்ம பாக்குறீங்க அதனால அது கிடையவே கிடையாது அதனால நச்ச புலாலாதி கற்பா ஆலோசன சமர்த்தா மட்டாதி ரூப்பேட ஜாயமான இந்த உபாதான காரணம் வேறையாக ஜெகத் நிமித்த காரணம் தான் பார்த்திருக்கோம் அப்படி இருக்கிற போது இந்த ஜகத்து வந்து நம்ம பாக்குற ஜகத்தானது ஈஸ்வரன் கிட்ட இருந்து வந்தது ஈஸ்வரன் கிட்டையே இருக்கு ஈஸ்வரன் கிட்டையே லயமா இருதுன்னு சொன்னா அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியல நம்ம அனுபவம் முழுவதை சரி நீங்க என்ன இல்லாம சொல்றீங்க நம்ம அனுபவம் முழுக்க பார்க்கும் பொழுது அனுபவத்துல எல்லாம் இப்பதான் ஸ்திதி காரணம் சிருஷ்டி காரணம் பின்னம் ஸ்திதி லய காரணம் பின்னமா தான் தெரியும் பேசணும் என்ன பண்றோம் திரும்ப சொல்றேன் அதிகரண சங்கத்தில சித்தாந்தம் என்ன சொல்றாருன்னா இல்லை அத வந்து ஸ்ருதி வந்து அனுமான பிரமாணத்தை வச்சிருந்தே நீ பாக்காதே அதாவது பதில் என்னன்னு கேட்டா இந்த பிரபல பிரமாணத்துல இருக்கிற தோஷத்தை எடுத்து சொல்ல வேண்டியது அப்போ ஸ்ருதி பிரமாணத்துடைய பிரயோஜனத்தை எடுத்து சொல்லி பிரம்ம ஜான பிரம்மவித்து பிரம்மவேத பிரம்மங்க போதி ஸ்ருதி பலம் பா பிரபல பிரமாணமாக இருந்தாலும் இந்த பிரபல பிரமாணத்துக்கு விரோதம் இல்லாமத்தான் ஸ்ருதி சொல்றது பிரபல பிரமாணத்துக்கு ஒண்ணும் கிடையாது பிரபல பிரமாணத்துல இருக்கிற தோஷங்களை சொல்லி ஸ்ருதி பிரமாணம் வந்து நமக்கு முக்கியமான விஷயத்தை சொல்லி புரிய வைக்கிறது ஆக என்ன இந்த போஷம் தான் ரொம்ப இம்பார்ட்டன் இதுலயே குரூப் குரூப் பிரிக்க இருக்கு அப்புறம் அந்த ஸ்ருதியவே நல்லா பாக்கணும் அதுக்கு வந்து சித்தாந்தத்துல என்ன சொல்லியிருக்குன்னா எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்திங்கிறதே சங்கராச்சாரிய விஸ்தாரம் சொல்லி கடைசியில முடிக்கிறவங்க முடிக்கிறார் ஆனந்தோ பிரம்மேயத்தின் ஆனந்தா தேவகல் விமானி பூதானி ஜாயந்தே அத வச்சு நம்ம என்ன சொல்றோம் அஸ்தி பிரம்ம ஆனந்த ரூபேன அஸ்மாபி அனுபவமான ஆக என்ன இது உனக்கு இருக்கா இல்லையா பிரம்மன் இருக்கு இருக்கா இல்லையான்னு நீ கேட்டு இருக்க ஏன்னா அதே ஸ்ருதி வாழ்க்கையின் கடைசியில எண்ணத்துல முடிச்சிருக்கு ஆனந்தா தேவகல் விமானி பூதானி ஜாயந்தே சொல்லியிருக்கு ஆனந்தத்தை நீ இல்லையா ஆனந்தம் உனக்கு தெரியறதா இல்லையா தெரியுது அப்ப பிரம்ம நீ விசாரம் இன்னும் கொஞ்ச நேரம் விசாரம் பண்ணிவா இமானி பூதானி ஜீவந்தி சந்தேகப்படக்கூடாது ஏன்னா கடைசில எங்க முடிச்சிருக்குன்னு பாரு அதை இது பாருங்க பாஷத்தில் கடைசில தான் முடிக்கிறார் ஆனந்தா கல் விமானி பூதானி காயந்தே ஆனந்தேன ஜாத்தானி ஜீவந்தி ஆனந்தம் பயன் ஆனந்தத்துலதான் அந்த சுருத்தி முடிச்சிருக்கு ஆகையினால அதை வச்சு நீர் காசு ஆனந்தமான பிரம்மன்ல இருந்துதான் ஜெகத்து உண்டாச்சு ஆனந்தமான பிரம்மன்லதான் ஜெகத்து இருக்கு ஆனந்தமான பிரம்மன்லதான் ஜெகத்து ஒடுங்கிறது ஆகா ஆனந்தம் இருக்குங்கிறதுனால ஆனந்தம் சத்தாகவும் இருக்கு ஆனந்தம் வந்து அறியப்படுறதுனால ஆனந்தம் உணர்வாகவும் இருக்கு ஆகா சச்சிதானந்த பிரம்மன்ல இருந்துதான் சத்யஜானானந்த ஸ்வரூபமான பிரம்மந்தான் சிருஷ்டிஸி காரணம் பதி மாயா மாயையா நேற்றுக்கு நம்ம கிளாஸ் கேட்டுட்டே வந்தோம் பரமாத்ம சுவாமியோட கேட்டோம் அவர் என்ன சொன்னார் எது தாற்காலிகமானதோ எது தாற்காலிகமானதோ எது ஸ்வரூபம் சத்து ஸ்வரூப ஸ்வரூப லட்சணம் போகுது ஸ்வரூபம் இல்லாம தாற்காலிகமா இருக்கிறது வந்து வியாவர்த்த காரணம் அனித்யம் எது நித்தியமோ அது ஸ்வரூபம் எது அனித்யமோ அது சொரூபம் ஆனா அனித்தியமான லட்சுமி சொல்றது உண்டு காக்கதத்த காக்கவர் தேவதத்த குணம் காக்கா உட்கார்ந்திருக்கிற வீடு தேவதத்தனுடைய வீடுன்னா அந்த புரியலுக்கு தானே தவிர காக்கா தாற்பயம் இல்லை காக்கா திரும்பி அது மாதிரி ஜகத்துக்கு காரணம் தடஸ்த லட்சணம் தான் தடஸ்த லட்சணம் என்னன்னா எது சொரூபமாக இல்லாமல் ஆனால் அதை குறித்து காட்டுவோம் அதன் மூலமாக அதை காட்டுவோம் சாகாச்சந்திர நியாயப்படி குறித்து காட்டுவோம் அதுக்கு பேரு தடஸ்த லட்சணம் தடஸ்த லட்சணம் வந்து ஜெகத் காரணத்துவம் வந்து சத்தியம் இல்லை அனித்தியம் தானே ஜெகத் காரணம்னு சொல்றதுலதான் நமக்கு தாற்பயமே ஜகத்த தாற்பயம் காக்காய வந்து நமக்கு முக்கியம் இல்ல அந்த வீடுதான் அது மாதிரி ஜெகத்துங்கிறது பிரம்மன் புரிஞ்சுக்கணும் அது சம்பவிக்க முடியாது அப்படின்னு அனுமான பிரமாணத்தை சொல்றாங்க ஆனா நீ வந்து ஸ்ருதியை முழுக்க பாருப்பா போர் ஸ்ருதியை பார்த்தியான நீ என்ன சொல்லியான ஆனந்தத்தை ஆனந்த துவாரா பிரம்ம அஸ்தி உன் மனசெல்லாம் வெளியில போயிருக்கிறதுனால இத புரிஞ்சுக்க முடியல அப்ப வெளியில போயிருக்கிற மனசை இதுல செலுத்தி புரிஞ்சுக்கணும் என்ன ஒண்ணு விசாரம் நீ அதே விச்சாரம் பண்ணிட்டு இருந்தா அவனுக்கு மத்த விசாரம் பண்ண முடியுமோ பண்ண முடியாது மற்ற விச்சாரம் பண்ண முடியாத அதே விச்சாரம் பண்றதோ அதுக்கு புரியுமோ புரியாத புரிஞ்சு போயிடும் அதுக்கு என்னப்பா பிரம்மிக்க மத்த விசாரங்களுக்கெல்லாம் நேரத்தை ஒதுக்கிறத நீக்கிவிட்டு இந்த விசாரத்துக்கு நீ நேரத்தை ஒதுக்கி நன்றாக நீ நினைப்பாய் இந்த விசாரத்தினால உனக்கு விஷயம் புரிஞ்சு போயிடும் ஆனா இது வந்து மனசு வெளியில போனதுனால தான் புரியல நீ அதுவாக இருந்தும் கூட நீ பிரும் கூட அதுவாக இருந்தும் கூட உன் மனசு அதை நினைக்க மாட்டேங்குது நீ எதையெல்லாமோ நினைச்சிருஷலா சொல்ல நீ எதை இல்லாம நினைச்சிருக்க எதை நினைக்கணுமோ அதை நினைக்காம யாரால நினைக்கிறோமோ அவனை நினைக்காம நீ நினைக்க வேண்டாத எல்லாம் நினைச்சுட்டு இருக்கிறதுனால உனக்கு இன்பமும் துன்பமும் மாறி வரும் இன்பமே உருவான துன்பமே இல்லாத அந்த மெய்ப்பொருளை நீ நினைக்க கத்துக்கோ அதுக்கு ரொம்ப விசாரம் எனக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம அதே பண்ணிட்டு அதை தவிர வாக்கெல்லாம் நினைக்கிறோம் இல்லையா கிளாஸ்ல மாற்றம் தான் நினைக்கிறோம் அதுவும் கிளாஸ்ல அது நினைக்கணும்னு நினைக்கிறோம் சந்தோஷமா தான் நினைக்கிறேன் நினைக்கிறோமா ஆத்மசம்ஸ்கம் மனஸ்திருத்வா நான் கிஞ்சிதபி சிந்தை ஏதும் கீத சொல்லு ஆத்மசம்ஸ்கம் மனஸ்கிருத்வா நான் கிஞ்சிதபி சிந்தை என்ன அர்த்தம் அதே நினை நினைச்சுக்கிட்டே நினைச்சு பழகு ஆழமான நினைச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம் எப்ப பார்த்தாலும் நினைச்சுன்னு இருக்க வேண்டாம் நான் சொல்றது உண்டு அதிகமா நினைச்சு பழகிட்டா மனசுல அது பலமா காரியம் பார்த்துட்டு இருக்கிற போது அது நினைக்கலாம் ஒண்ணும் கஷ்டம் கிடையாது தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மா மனஸ்பர யுத்தச்சேன் சொன்ன மாதிரி ஆனந்தா தேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே அவையினால அவன் என்ன பண்ணான் விசாரம் அப்பாவிட்ட போய் போயிட்டு வந்தோட என்ன பண்ணார் முதல்ல அன்னத்தை விசாரம் பண்ணார் அப்புறம் பிராணனை விசாரம் பண்ணார் அப்புறம் மனசை விசாரம் பண்ணார் அப்புறம் விஜானத்தை விசாரம் பண்ணார் அப்புறம் ஆனந்தத்தை விசாரம் பண்ணினார் பிரம்ம ஜானம் அடையப்பட்டார் நானும் ஆனந்தத்தை விசாரம் பண்ண பிரம்ம ஜானம் அடைய முடியுமா அடைய முடியாதா இல்ல அது புருகுதான் முடியும் அப்படின்னா சொல்ல முடியும் அப்ப அனதிக தத்துவம் அபாதி தம் அசந்திக் தத்துவம் அர்த்தம் பிரயோஜனம் இருக்கு அதுக்கப்புறம் என்ன பிரயோஜனம் இங்கெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கள்லாம் குதிப்பேன் நான் ரொம்ப இது பண்ணுவேன் இப்ப அது லட்சுமி பண்றது இதை குறிச்சு நான் துக்கப்படுவது கிடையாது துக்கப்படுற மாதிரி வேஷம் பண்ண அப்பதான் உலகத்துல காரியம் பண்ண எல்லாரும் வந்து சந்தோஷமா இருக்கிறது வேஷம் பண்ணான் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு நான் துக்கப்படுற மாதிரி வேஷம் பண்றது அப்பதான் மக்க காரியம் பண்ண முடியும் விவகார காரியம் அது தேவையா இல்லையாங்கிறது வேற விஷயம் என்ன அது தேவையா அப்படின்னு வேஷம் போட்டு துக்கப்படும் அது தேவையான்னு கேட்டா அது வந்து இடத்தை போட்டு பரிபூர்ண சன்னியாசத்துலதான் வந்து உங்களுக்கு துக்க வேஷம் போடாம விவகாரத்துல வந்து துக்க வேஷம் போட முடியும் அது வேஷமா வேஷம் இல்லையாங்கிறது யாருக்கு தெரியும் கண்ண தெரிய அதுவும் ஜாக்கிரதா இருக்க வேண்டும் நம்ம மனசு அதுலயும் ஜாக்கிரதா இருக்க வேண்டும் உச்சத்தை ஜெக்தி அப்ப சங்கத்தி வந்து ஸ்ருத்தி சங்கத்தி எல்லாம் சொல்லியாச்சு அதிகார சங்கத்திலாம் சொல்லியாச்சு நான் வந்து இத வந்து நான் வந்து எழுதணும் நான் வந்து இதை எழுதி கொடுக்க சொல்றேன் ஏதாவது நம்மளே போட்டு நம்மளே இதை போட்டு கம்ப்யூட்டர்ல போட்டு சிம்பிளா இது நீளமா போட்டு கூட அதை பண்ணி இதுதான் சம்சயம் இதுதான் அதுக்கு தரம் சாஸ்திரயோனி சாஸ்திர யோனிப்பு அதிகரணம் இன்னும் நம்ம அதை சொல்ல வேண்டியிருக்கு எல்லா அதிகரணத்தையும் இன்னும் சம்மதி பண்ண வேண்டியிருக்கு சாஸ்திர யோனிப்பு அதிகரணம் ஜெகத்தாரண ஜெகர்ஷனி திரு ஜகத் காரணத்துவ பிரதர்ஷனேன சர்வக்கியம் பிரம்ம யித்யபட்சி சூதனுக்கு ரெண்டு அர்த்தம் வரக்கூடாதுவாதி சங்கராச்சாரிய ரெண்டு அர்த்தம் சொல்லப்படுற அந்த பிரம்மன் வந்து சாஸ்திரத்தினாலதான் நிரூபிக்கப்படுகிறதுன்னு ஒண்ணு சொல்லப்படாது அந்த பிரம்மன் எல்லாம் அறிந்ததுன்னு சொல்லப்படுது ஆ பிரம்மன் சர்வைக்கு அதைத்தான் முதல்ல போட்டு ஜகக்காரணத்துவ பிரதர்ஷனேன சொல்றையா சாதனையா சர்வஸ்தா சர்வஜன் வந்து சர்வஜ் சொல்றது இந்த சூத்திரம் அது மாத்திரம் இல்ல அந்த பிரம்ம லட்சணம் சொன்னத்துக்கு பிரமாணம் இரண்டாவது சூத்திரம் வந்து பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லிட்டு இந்த மூணாவது சூத்திரம் வந்து பிரம்மத்துக்கு பிரமாணத்தை சு பிரமாணேன்னா இப்ப நான் சொல்றேன் இது ஒரு இது வந்து ஆரஞ்சு கலர் அப்படின்னு சொன்னேன்னா ஒரு வஸ்துவுக்கு நிறத்தை சொன்னேன்னு சொன்னா ஆரஞ்சு கலர் சொல்ற போது அது ஆரஞ்சுங்கிற ஒரு லட்சணம் அது ஒரு துணி வந்து ஆரஞ்சு நிறத்துல இருக்கு அது வந்து கண்கிற பிரமாண காட்டு நான் திரும்ப திரும்ப சொல்லிருக்கோம் அதே மாதிரி சாஸ்திர பிரமாணம் தான் பிரம்மண காட்டு வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க நீங்க கடவுளை தெரிஞ்சுக்கணுமா சாதனை பண்ணணும் சும்மா பேசப்படாது சாதனை பண்ணணும் என்ன சாதனை பண்ணணும் அதுக்காக வேண்டி நீங்க நிறைய ஜப்பம் பண்ணணும் ஜப்பம் பண்ணா தந்துடலாமா சரி நிறைய ஜப்பம் பண்ணுங்க நிறைய தியானம் பண்ணுங்க எதை தியானம் பண்றது ஈஸ்வரனை ஈஸ்வரன் தெரியுமா தெரியாது தெரியாத ஈஸ்வரனை இல்ல எவ்வளவு கான்ட்ரடிக்ஷன் காரணம் நம்ம கொஞ்சம் ஆழமா சிந்திக்காரன்றும் தெரியலாம் தெரியாம ஈஸ்வரனை தியானம் இல்ல இல்ல அவங்க ஏதோ ரூபம் சொல்லியிருக்காங்க அந்த ரூபத்தை தியானம் அந்த ரூபம் ஈஸ்வரன் ஆயிடுமா ஆஹா அந்த ரூபம் ஈஸ்வரன் ஆயிடாது அப்ப ரூபத்தை எப்படி ஒரு ரூபத்தை இது பண்ணோம் அப்ப ஈஸ்வரன் யாருன்னு எனக்காரணம் தெரியுமா தெரியாது என்னையா போட்டு குழப்பமா ஒரு நாஸ்திகம் பேசுற மாதிரி கேட்க நாஸ்திகம் இந்த மாதிரி இதெல்லாம் பேசாது நீ வந்து முயற்சி நீ வந்து நமசிவாயான்னு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி பேரை சொல்லு ஒரு பன்னெண்டு வருஷம் சொல்லு அதுக்கப்புறம் அவரே உங்களுக்கு வந்து காட்சி அது வரைக்கும் நீ பேசலாம் பன்னெண்டு சொல்லிட்டு இருக்கீங்க நீ அதை செய்யறதை விட்டுட்டு தெரிவாரா தெரியவாரா கேட்டுட்டே இருந்தா பன்னெண்டு வருஷமா ஜெயிச்சவர்க தெரிஞ்சிருக்கான்னு கேட்டா கண்டோஷமா ஜெயிச்சுட்டு இருக்காங்களா அவங்களுக்குதான் தெரிஞ்சிருக்கான்னு கேட்டா அப்புறம் அதுக்கு அடுத்தது என்ன சொல்றது இல்ல இல்ல அவங்களுக்கும் முயற்சி தான் அப்ப இன்னும் பண்டோஷம் புரியுறதா சிக்கல் எல்லாம் புரியுறதா தினம் கேள்வி சும்மா கேட்டு கேட்டு இருக்குது பார்த்தா நம்மளை பார்த்தா நம்ம தினம் கேள்வி கேட்டா என்ன சொல்லுவான் இங்க என்ன ஆஸ்திகரா நாஸ்திகரான் தான் ஆஸ்திகரா ஆஸ்தி நம்ம எந்த ஒன்றரை தெரிஞ்சு இருக்கோமோ அதுல எவ்வளவு தெளிவா இருக்கோமோ இந்த மாதிரி ஒரு பத்து கேள்வி கேட்டா ஆடி போயிடும் ரொம்ப வருஷமா நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் நினைஞ்சிருக்கோம் கொஞ்சம் கேட்டா ஆடி போயிடும் அது வந்து இந்த மாதிரி நீ எப்படி உன் கண்ணு காது மூக்கு நாக்கு உன் மனசை நம்புறையோ அதை பாட்டுல பல நான் ஸ்ருதி நின்றேன் என்ன அதனால ஸ்ருதி சொல்லி இருக்கிறத நான் சொல்லிறேன் அதுல பிரயோஜனம் எனக்கு வந்து இந்த பிரயோஜனத்தை வச்சுதான் அது இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன் தவிர அபாதி அர்த்தவத்தம் இருக்கும் அந்த அர்த்தத்தை வச்சுட்டு தான் அது பிரமாணத்துக்கே பிராமணிய சித்தி ஏற்படுது பிரமாணத்துக்கு பிராமணிய சித்தி எதனால ஏற்படுறதுன்னு கேட்டா அர்த்தத்தை வச்சிருக்க அர்த்தவத்தம் வந்து எடுத்துன்னு சொன்னா அப்புறம் வந்து சந்திபத்துவம் இருக்குமா இருக்காது அபாதிதத்துவம் இருக்குமா இருக்காது வேறதா அதிக தவம் இருக்காங்க இதை தவிர வேற சோர்ஸும் இல்லை இப்படின்னா நிறைய பேர் கேள்வி கேட்டா அது வந்து அவங்க எல்லாருக்கும் அதனாலதான் ஸ்ருதி பிரமாணத்துல ஸ்ர்த்தை வேணும் இல்லை ஸ்ருதி பிரமாணை கமபே சுதர்ம நிஷ்டா தஸைவாத்ம விஷுத்திர விஷுத்த புத்தே பரமாத்ம வேதனம் தினாரசமூலநே விணைக்கமேஸ்வர் தயவிசிமே தயவா ஆமவிஷி அது பரமாத்மேதன் விஷுத்தே பரமாத்மேதாரூலந ஒரு வார்த்தையில சொன்ன எல்லோரும் கடவுளை என்ன வடிவில் கொண்டு வர விரும்புகிறார் நல்ல ஞாபகம் சொன்ன போடலாம் எல்லோரும் கடவுளை என்ன வடிவிற்கு கொண்டு வர இழுக்கிறார் கடவுள் என்ன வடிவிற்குள் வர மாட்டார் என்னதற்கு எட்டா நம்ம என்ன பண்றோம் இப்படிலாம் இப்படிலாம் இந்த ராஷன் எல்லாம் பேசணும் இந்த தர்க்கமா இப்படிலாம் சொல்லிட்டா தெரிஞ்சு போயிட்டேன் ஏன்னா தெரிஞ்சத வச்சுட்டு தெரியாத வந்து தெரிஞ்சுக்கவே முடியாதுன்னு சொல்ல அது நீ யோக சக்தினால தெரிஞ்சுக்கலாம் யோக சக்தினால தெரிஞ்சுக்கிறது சாதாரணமா இருக்கணும்னு சொன்னா புரியுமோ புரிய அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் சொன்ன பொதுவாக வேதனை என்ன வடிவும் கொண்டு வரப்பாங்க என் மனசான மனுத்தை அச்சித்தியம் ஆனா இவங்க ட்ரை பண்றது இந்த வந்து இன்னும் தெரியலையே சாமி இன்னும் தெரியலையே சாமி தெரியாதுன்னா நீ சொல்லிட்டு இருக்கீங்க நீதான் அதுல சொல்லின்றிருக்கேன் அப்படின்னு அதரியலையே அவர் என்ன சொல்றது அதான் எனக்கும் தெரியல உனக்கு ஏன் தெரியலன்னு எனக்கும் தெரியல இப்படி தெரிஞ்சிருக்கிற உன்ன தெரியலேன்னு சொல்ற வேறு அதான் எனக்கும் தெரிய மாட்டேங்குது இப்படி சொல்றோம் அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை என்ன வடிவுக்கு கொண்டு வரப்பாட் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா பிரம்மத்தை என்ன ரூபத்துல கொண்டு வரத்து முயற்சி பண்றாங்க அது ஒரு ரூபத்துக்கு வருமோ வராது அதே இவ்வளவு அவஸ்தப்படுறது போது அதான் எண்ண ரூபத்துக்கு வராதுன்னு தானே சொல்லிட்டு இருக்கோம் அப்படி சொல்லி புரியாம இருக்குமா இந்த வார்த்தை குரு இப்படி சொல்லி போகிற போது அது எண்ணத்துக்கு அப்பாற்பட்டது ஆனால் எண்ணத்துக்கு உயிர் கொடுப்பது எண்ணத்துக்கு இருப்பாக இருப்பது அப்படின்னு ஒரு வார்த்தை குரு சொல்ற போது கொஞ்சம் சாதாரணமா சிந்திக்கிறவனுக்கு அது விளங்குமா விளங்காத சிந்திக்கிறவனுக்கு விளங்குமா விளங்காது விளங்கலன்னு சொன்னான்னா என்ன சொல்றது ஏப்பா எண்ணத்தை நீ அறியல நீ எண்ணத்துக்கு அப்பாற்பட்டவனுன்றது உனக்கு விளங்குறதா இல்லையான்னு கேட்டா விளங்கலைன்னு உனக்கு சொல்லுவான் அது சொல்ல முடியுமா சொல்றா என்ன அர்த்தம் சிந்திக்க தெரியல இதுதான் கம்யூனிகேஷன் நம்ம வந்து சொல்றதுக்கு முயற்சி பண்றோம் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் நாம ரொம்ப விவர்ஜிதமான இந்திரியாதீத்தமான மனசுக்கும் வாக்குக்கும் அத்தீதமான வஸ்துவ அவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நாம முயற்சி பண்றோம் அது மாத்திரம் தான் ரொம்ப எளிமையாவும் சொல்றோம் ஒண்ணும் கஷ்டமே கிடையாது ஆனா அவனுக்கு அது ஏதோ ஒரு ரூபத்தை பற்றி பற்றி மனசுக்கு அரூபமான சாட்சியான வசுவை படிச்சுக்கிட்டு மனசுல முடியும் அதனால பெரியவன் என்ன சொன்னாங்க இதெல்லாம் புண்ணியம் இருந்தா தான் தெரியும் ஈஸ்வரா அனுகிரகாதேவா ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இல்லைன்னா இந்த அத்வைகம் புரியாது இவ்வளவு எளிமையாக இருந்தும் புரியலன்னா என்ன சொல்றது எங்கேயோ வை கொண்டது ஒரு சாதனையும் செல்லணும் புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கிறத தவிர பாக்க எல்லாம் எல்லாம் பண்றான் ஆனா புரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிற விஷயம் இல்ல இது அடையிற விஷயம் அனுபவிக்கிற விஷயம்னு பாங்க ஏங்க இது விஷயம் இல்லை அடையிற விஷயம் அனுபவிக்கிற விஷயம் இந்த ஸ்லோகம் மந்திரம் என்ன சொல்றதுன்னு கேட்டா ஜஜக்காரணத்தை பிரதர்சனேன சர்வஜ்யம் பிரம்மதிக்கு உபக்சிப்தம் அதாவது இந்த ஜகத் காரணம்னு சொன்னதுனால உபகிப்தம்னா இங்க மறைமுகமாக குறிக்கப்பட்டதுன்னு உபக்சிப்தம் ஹிண்ட் இங்கிலீஷ்லி ஹிண்ட் பண்ணிருக்கு அப்படி சும்மா அசுக்கமான எப்ப ஜகத் காரணம்னு சொல்லிடுறோம் ஸ்ருதி அப்ப அந்த ஜெகத் காரணம் வந்து எப்பவுமே யகா கர்த்தா சகா கஜா யகா கர்த்தா சக தஜா எவன் எதை செய்யறானோ அவன் அதை தெரிஞ்சவன் அப்படிங்கிற ஒரு நியாயத்தின்படி சர் பிரம்மன் வந்து சர்வஜனாக இருக்குன்னு சொல்லி ஏன்னா ஜெகத்துங்கிறது என்னது சர்வம் ஜெகத்து ஆ ஜகத்துக்கு காரணமா இருக்கிறவன் ஜெகஜ சர்வஜ அது வந்து உபட்சித்தம் சதேவ திருடயன் அந்த கருத்தை பிரம்மன் சர்வஜன் என்பதை திருடப்படுத்துவதற்காக இது சொல்லப்படுகிறது ோனிங்கலா ஷாஸ்திரோனி காரணம் சமஸ்தாஸு அபரம் ஷாஸ்திரி ஹித்தம் ஷாஸ்திர அுாத்தை ாஸ்தீ அா காரணம் ராத்தா ராத்திருகணும் ஷாஸ்தம் ஷாஸ்தார பிர அப்படி தின அேனிஞாசாஜி கத்தவியா நண்பிரம் வந்து சே அமிசா நத்தவா விஸ்தி பிரமாண விஸ்தி தார்த்தவ லட்சண பிரி துசி வர் தவிய அப்படி சொன்னதுக்கு பிறகு என்ன சொல்றோம்னா அது மாத்திரமில்லை இது காரணம் சாஸ்திர காரண அம்ம இது சாஸ்திரத்தை உண்டு பண்ணினவர் அவர் உட்கார்ந்து கேட்கறவங்க எல்லாருக்கும் சாஸ்திரத்து மேலும் மதிப்பு மரியாதை இருக்கு என்ன சங்கராஜர் பிரம்மா சாஸ்திர யோனித்துவா சங்கர் முதல் மீனிங் இதுதான் சாஸ்திர யோனித்துவாத்தம் சாஸ்திர காரணத்துவா சாஸ்திரத்தை காரணம்னா சாஸ்திர உபதேஷ்ட ஈஸ்வரன் ஆதி குரு யாரு பகவான் பிரம்மாணம் விததாதி பூர்வம் இது இதுல இருக்க தெரியல எனக்கு தெரியாது ஆனா பட் நம்ம அதை எடுத்துக்கலாம் கூட அதை எடுத்துக்கலாம் ஏன்னா இப்படி நம்மளை மாதிரி சிந்திச்சு சிந்திச்சா நிறைய பேர் எழுதிருக்காங்க யோ பிரான் இருக்கும் கண்டிப்பா யாராவது சொல்லியிருப்பாரு எல்லாம் இருக்க மாட்டார் யாராவது சொல்லுவார் எங்கேயாவது இருக்கும் யோ பிரம் விதாதி பூர்வம் யோகை வேதாகிஷ்ட பிரகிணோதி தஸ்மை தகும்ப தேவம் ஆத்ம புத்தி பிரகாஷம் முமுக்ஷருவை சரணம் அஹம் பிரபத்தியே அந்த வாக்கிய என்ன சொல்றது அழகா வேதத்தை பகவான் வந்து பிரம்மனுக்கே கொடுத்தாருங்க பிரம்ம அந்த பரமேஸ்வரன் வந்து பிரம்மனுக்கே வந்து பிரம்மதேவனுக்கே வேதத்தை கொடுத்தாரு இவர் ஒரு ஸ்லோகம் சொல்லுகிற மந்திரம் சொல்லப்பற மந்திரத்தை கோட் பண்ண போறார் அப்புறம் இன்னொரு மீனிங் என்னன்னா சாஸ்திர பிரமாணகத்வா அஸ்திப்படுங்க இது பிரமாண சூத்திரம் ரெண்டு அர்த்தம் பிரம்மனை வந்து நிரூபிக்கிற சூத்திரமாகவும் பிரம்மத்துக்கு பிரமாணத்தை சொல்லக்கூடிய சூத்திரமாகவும் இது அமைந்திருக்கிறது இதற்கு இரண்டு விளக்கங்கள் சங்கராச்சாரியரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது சாஸ்திரத்துக்கு காரணமாக இருப்பதால் பிரம்மம் இருக்கிறது என்றும் சாஸ்திர பிரமாணத்தினால் பிரம்மம் இருக்கிறது என்றும் இரண்டு பொருள் இந்த சூத்திரத்துக்குச் சொல்லப்படுகிறது अनेक ே அீபவ <ini> ாதிலட்சுன்விதவ ாஸ்திரா நேயமே அதிக்க அனைாாேதா மனுஷனு வர்ணாவி ய புருஷ்ராூத்தோனே சம்பவ அப்ப மகோத்த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 இத்துத்தை தோத்தோயம் இதுவரை டூர்விய அப்படிவிய இவ்வளவு அறிவு விஷயங்கள் இருக்கே இது சாதாரணம் நம்மளால் உண்டு கொண்டு விட்டு நினைக்கிறேனே இவ்வளவு ஜான விஷயங்கள் இருக்கே இதெல்லாம் மனுஷன் உண்டு கொண்டிருக்குமா நினைக்கிறானே சிம்பிளா போல இத்தனை ஜான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கா எத்தனை சாஹாபேதங்கள் எத்தனை விஷயங்கள் சொல்லியிருக்க இவ்வளவு பிரயோஜனமான வாழ்க்கை விஷயங்கள் என்ன சாதாரண விஷயம் சொல்லியிருக்கான் நினைக்கிறேன் கடவுளை தவிர என்ன சொல்ல ஆகையினால ஈஸ்வரன் தான் இந்த இதெல்லாத்தையும் சொன்னவங்க இதை காட்டிலும் பெரிய அறிவாளியும் தெரிஞ்சுக்க வேண்டாம் இந்த சாதாரண வியாக்கரண ஜ்னானியா இருக்கிற பாணியவே நம்ம பெருசா நினைச்சுட்டு இருக்கோம் சொல்றாரு சொல்றோமே ஏகதேச ஜானத்துக்கு பூர்ணமா ஜெகத்தை சிருஷ்டி பண்ணிருக்கிற ஜெகத்காரனா இருக்கிற பிரம்ம சர்வஜன் என்று சொல்லவும் வேண்டுமா அதனால சர்வஜனான ஒரு ஈஸ்வரன் இருக்கிறான் இந்த ஜகத்துக்கு காரணமாக ஈஸ்வரன் இருக்கிறான்னு சொல்லியாச்சு எனக்கு ஜெகத் காரணமா இருக்கிறாங்கிற வாக்கியம் கொஞ்சம் அனுமானத்தை பேசுற மாதிரி இருக்கு என்ன அனுமான பிரமாணத்தை பத்தி மாதிரி அனுமானத்தினாலேயே சாதித்துள்ளாமோ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு சுச்சியை கூட சொல்லாம ஏன்னா இவர் வந்து பிரம்ம சூத்திரம் எழுதின நோக்கமே வேதாந்தத்தை புரிவிக்கிறது தானே ஆனாலும் வந்து நியாய பிரதான சாஸ்திரம் ஆயிடுச்சா அதனால நியாயத்துக்கு முக்கியத்துவம் போயிடுது இப்ப இந்த ஒரு இந்த சூத்திரம் ஒருவேளை நியாயமானதா இருக்குமோன்னா இல்ல இல்ல அதுவும் சுத்தி சம்பந்தம் இருக்குன்னா சொல்றோம் இப்போ சாஸ்திரத்தை வந்து சிருஷ்டி பண்ணியிருக்கிற காதல் இவ்வளவு பெரிய சாஸ்திரம் இருக்கு அப்ப இந்த உலகத்துல இந்த சாஸ்திரம் சொல்றது இந்த சாஸ்திரம் தான் வந்து ஈஸ்வரன் கேட்காம காட்டிக்கொடுவது அந்த சாஸ்திரத்தை நம்ம கொடுத்தது யாருங்க ஈஸ்வரன் அதனால வேதைஷ்ட சர்வை அகமேவ வேத்திய வேதாந்த கிருத் வேதவி சொல்றாரு நான் தான் வேதாந்த கிருத் சங்கராஜன் வேதாந்த சம்பிரதாய கருத்து அர்த்தம் வேதாந்த கிருத்துங்கிற வார்த்தைக்கு சங்கராஜனுடைய வியாக்கியானம் வேதாந்த சம்பிரதாய கருத்து சம்பிரதாயத்தை உண்டு பண்ணாம நான் தான் நானேதான் வேதாந்திருத் வேதைஷ்டர் வேதிய வேதாந்திருத் நிறைய இருக்கு சூட்சம்ல நிறைய சொல்றாங்க அப்புறம் வந்து என்ன ரிஷுபிர் பிரம்மசூத்திரபதை சொல்லப்பட பிரம்மசூத்திர காசாரி சொல்லணும் முதல்ல அதை சொல்லிட்டு ஆரம்பி கீதையை கீதையில கீதை நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் பக்கத்துல கையில வச்சிருக்கோம் அது சொல்லி ஹேத்து மத் வினிஷிதை அதுக்கு சங்கராஜருடைய வியாக்கியான பாக்கணும் அதாவது பிரம்ம தப்பத்தின சூத்திரங்கள் எல்லாம் ஹேத்துமத் வினிஷிதைன்னு அது போட்டிருக்கையா அதுதான் நியாயப்பிரதானம் ரிஷி பகுதா கீத ரிஷிகள் பலவிதமா பேசியிருக்கிறார்கள் எது வேணா சந்தோபிர் விதிதை விதிதை சந்தோபி புத்தம் அப்புறம் வந்து என்னன்னா பிரம்மசூத்திர பதை செய்வ அது சேர்த்திருக்கு இல்லையா முதல்ல ரிஷபிதாக்க வேணாம் அப்புறம் பிரம்மசூத்திர பதை செய்வோம் உபனிஷத்துல நல்லா சொல்லியிருக்கு உபனிஷத்துல நல்லா சொல்லியிருக்கு உபனிஷத்துல நல்லா சொல்லியிருக்கிறத நியாயபூர்வமா பிரம்மசூத்திரத்திலையும் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்றாரு சர்வஜனாக இதை சொல்றாரு வாக்கியத்தை பாபம் மகதா ருக்வேதாதேகே ருக்வேதாதே மகதா ருக்வேதாதேகிறது வந்து உபனிஷத் வாக்கியத்தை போட்டு ருக்வேதாதேகே ஷாஸ்திரிய அநேக வித்யாஸ்தான உபகிரம் அநேக வித்யாஸ்தான உபகிரிதன்ன எத்தனையோ வித்யாஸ்தானங்களெல்லாம் வேத வேத வேதத்தினால சப்போர்ட் பண்ணக்கூடாது உபபிரம்ஹிதேன்னா சாஸ்திரங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய எல்லா சாஸ்திரங்களுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற நான்கு வேதங்கள் இந்த எல்லா விதமான பாஷையிலையும் ராமாயணம் மகாபாரதம் இத்திஹாசங்கள் புராணங்கள் எல்லாம் இருக்கேன் அத்தனைக்கு அநேக வித்யாஸ்தானோபிரும்பிகசிய ரிக்வேதாதே ருக்வேதன் முதலானவைகள் எப்படின்னா பிரதீபவத்து சர்வ அர்த்த அவஜோதினா எப்படி ஒரு நல்ல விளக்கு எல்லாத்தையும் தெளிவா காட்டுமோ ஞான விளக்காகி இந்த வேதம் எல்லாவற்றையும் சர்வ எல்லா பொருளையும் நன்கு விளக்கக்கூடிய வேதம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து கருத்துக்களையும் நன்கு விளக்கக்கூடிய வேதமானது சர்வஜனாக இருக்கிறது எத எதத்தான் சாஸ்திரம் சொல்ல எல்லாத்தையும் சொல்லுகிறது சர்வஜ்ய கல்பஸ்ய சர்வஜனாக இருக்கக்கூடியது யோனிகி காரணம் சாஸ்திர யோனிகி காரணம் யோனிகினா காரணம் சாஸ்திரத்துக்கே கர்த்தாவாக்காரம் ஏன்னா நம்ம பிறந்தது இந்த தேசத்துல வந்து சாஸ்திரத்துக்கு பேர்ல அவ்வளவு மரியாதை வந்து ஜாரணம் பிரம்மான்னு சொன்னா மாத்திரம் போராது சாஸ்திரத்துக்கு கர்த்தா ஆகையினால பிரம்மன் இருக்க விசாரம் ஆகையினால பிரம்மன் இருக்க விசாரம் பிரம்மனை விசாரம் பண்ற சூத்திரம் ஆரம்பிக்கிறது எப்படி ஒண்ணு சுவாமிஜி பேச போத்து சமன்வயத்துல தான் விசாரம் ஆரம்பிக்க ரெண்டு சூத்திரமும் ஜென்மாதி சூத்திரமும் சாஸ்திரயோனித்துவ அதிகார சூத்திரமும் இந்த ரெண்டு சூத்திரமும் லட்சண பிரமாணாபியம் வஸ்து சித்தியை சொல்லும் ரெண்டு சூத்திரமும் வஸ்து சித்தியை சொல்லும் அப்புறம் வஸ்து சித்தியான தானே விசாரம் பண்றது அதனால பொருளே இல்லாத போது பொருளை எப்படி விச்சாரம் பண்றது இல்லாத பொருளை எப்படி விச்சாரம் பண்றது இருக்க பொருளை விசாரம் பண்ணலாம் இல்லாத பொருளை விசாரம் பண்ண இருக்கிற பொருள் அது தெரியாத தெரி தெரியாம இருக்கிற பொருச்சாரணம் பண்ணு ரஜ்ஜுன சர்க்ப நிவர்த்திகா அந்த ரஜ்ஜு ஏதோ ஒன்று இதுன்னு இருக்கு அந்த இது இருக்குங்கிற சிந்திச்சாதானே விசாரம் பண்ண முடியும் அது அந்த ஒண்ணுமே இல்லைன்னா ஒண்ணுமே இல்லாத விசாரம் பண்ண முடியும் அந்த ரஜு என்னமோ இருக்கப்பா அது பாம்பு மாதிரி இருக்குன்னா இன்னுமோ இருக்கு ஆனா பாம்பு மாதிரி இருக்க இது என்னவோ இருக்குங்கிறத சித்திச்சா தானே அது பாம்பா கையிரான்னு சொல்ல முடியும் அது மாதிரி ஏதோ ஒரு பொருள் இருக்கப்பா சொல்றான் ஏதோ ஒரு பொருள் இருக்கப்பா இந்த ஏதோ பொருள் இருக்குங்கிறது சொன்னாங்க எறும்பு வேற என்ன ஏதோ பொருள் இருக்குன்னு சொன்னா தானே பொருள் இருக்குங்கிறத தெரிஞ்சா தானே எது பண்ண முடியும் அது இருக்கு இல்லாம இல்லை அது நமக்கு தெரிய மாட்டேங்குது தெரியறது என்ன பண்றது விசாரம் பண்ணு அது தெளிவில்லாம தெரியுது தெளிவா தெரியல ஆக தெளிவில்லாம தெரியறதுல தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு விசாரம் வேண்டி ஆஹ் பிரம்மங்கிறது ஒண்ணு இருக்கு அது தெளிவா தெரியல தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு விசாரம் பண்ண வேண்டும் இந்த ரெண்டு சூத்திரம் என்ன சொல்றதுன்னா பிரம்மம் இருக்கு அது உனக்கு தெளிவா தெரியாம இருக்கு அத தெளிவா தெரிய வைக்கிறதுக்கு விசாரம் பண்ண எப்படி தெளிவா தெரிஞ்சுக்க முடியும்னு இருக்கா நீ இருக்கிறது தெளிவா இருக்கிறதுனால நீ வந்து பிரம்ம தெரிஞ்சுக்கிறது தான் தெளிவு வேற தெளிவு அது நீ வந்து உன்னுடைய அபூர்ணத்த புத்தியை நீக்கிட்ட அந்த அபூர்ணத்த புத்தியை நீக்கிட்டா நீ அந்த பூர்ணிங்க உனக்கு புரியத்தான் புரியும் அதுக்கு நிறைய பிரமாணம் உன்னுடைய தூக்கமே உனக்கு பிரமாணமா இருக்கு இதோட சம்பந்தம் ஒரு அவஸ்தையை தினம் நீ அனுபவிக்கிற நீ புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடும் காரணம் ஈஷியாஸ்திர ேதாதிலட்சண குணாநித்த எவ்வளவு ஜானம் இருந்தா சொல்லுவர் என்றுதிஸ்பதி புராணாநாம் ஆலயம் அது வேதத்தை சர்வஜன் சர்வஜன் கொண்டாடுற கொண்டாடுற அதிலேயே ஊறி இருக்கார் அவதாரம் இல்லையா சர்வ்ஞன் சர்வஜன் வேதத்தை கொண்டாடுற இந்த தேசத்துல வேதத்துக்கு மதிப்பு ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சிருக்கும் குறைஞ்சு போயிடுச்சுன்னா என்ன நிறைய பேர் வந்து ஆன்மீகத்தின கூட வேதத்தை நம்ம அடைக்கிறாங்க ஆன்மீகத்துல இருக்காங்க கடவுளை நம்புறேங்கிறாங்க பூஜைன்னா நம்ப வேதத்தை வந்து வேதத்துக்கு வந்து இந்த அப்ப விஷயத்தும் ஈஸ்வரனுடைய ஈஸ்வருடைய வாக்கியங்கிறது நிறைய பேருக்கு நான் பார்த்தேன் சன்னியாசி சரி சரி வேதம் வந்து பரம பிரமாணம் அது வந்து ஈஸ்வரனுடைய வச்சனம் அதுலதான் நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம் இதனால என்ன தெரிஞ்சிட்டாங்க வேதம் எல்லாம் சொல்லணும் நம்ம அனுபவத்துக்கு வரணுங்க வேதம் அனுபவத்துல இருந்து பேசிட்டு தப்பா அப்படி என் அனுபவம் தான் எனக்கு முடிச்சு வேதம் அதனால என் அனுபவத்தை வச்சிருந்து வேதத்தை சொல்லணும் அர்த்தம் அப்ப அதுக்கு சொத பிரமாணம் என்ன அர்த்தம் சுத பிரமாணம் தான் என்ன அடுத்தான் ஏன் அனுபவத்தை சார்ந்து வேதம் இருக்கா வேதத்தை சார்ந்து ஏன் அனுபவம் இருக்கா என்ன சொல்றது என் அனுபவத்தை சார்ந்து வேதம் இருக்கா வேதத்தை சார்ந்து என் அனுபவம் இருக்கா வேதத்துல சொல்லி இருக்கிறத நான் புரிஞ்சு நான் என்னுடைய அனுபவத்தை யூஸ் பண்ணி புரிஞ்சுக்க வேண்டியது அவ்வளவுதான் நிறைய பேர் அதுதான் பண்ணிட்டு இருக்கேன் வேதத்துல என்ன கொண்டாடுறது எனக்கு அந்த வாக்கைகளை பாக்குற போது எவ்வளவு அழகா வேதத்தை கொண்டாடுறாருன்னு தெரியுது கொண்டாடுறாருன்னா புரியுது இல்லை அதனுடைய பெருமை அருமை பெருமை உணர்ந்து பேசுறாரு வேதம் இல்லைன்னா ஒண்ணுமே அவன் வேதம் சொல்லுகிறது அழுத்தான் திரும்ப ஏன் அவன் வந்து ஏசு சொன்னாரு சொல்ல முடியாதா வேதம் சொல்லுகிறது சர்வஜ குணாத்திய சர்வஜா அந்நிய சம்பவ நாஸ்தி இந்த சாஸ்திரத்துக்கு ரிக்வேதம் முதலான லட்சணத்தை உடைய எல்லா குணங்களும் பொருந்திய இந்த சாஸ்திரத்துக்கு சர்வஜனான கடவுள் இல்லாம இந்த வேதம் வராது அந்நதா சம்பவ நாஸ்தி நாங்கிறதுக்கு முன்னாடி நாஸ்திங்கிற அஸ்தியோட சேர்த்துக்கணும் அதாவது ஈது சசிய அப்படின்னா நம்ம நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த வேதம் நம்ம கை இத்தனை நாளா ஜென்மதினமா பிரம்மயஜ்யம் பண்ணும் இப்ப அந்த கை உங்களுக்கு வந்து சொல்லணும்னா ரொம்ப ஒண்டர்ஃபுல் போர்ஷன் இதுல வந்து இதுல இந்த தைத்திரி ஆரண் போயிட்டு படித்து பாருங்க வேதத்தை படிக்கிறதும் வேதத்தை காப்பாத்துறதுக்கும் எத்தனை முறைகள் எத்தனை விஷயங்கள் தைத்திரி ஆரண்யம் கைத்திரி ஆரண்யத்துல ரெண்டாவது அத்தியாயம் இரண்டாவது அத்தியாயத்துல இந்த நம்ம படிக்கிற சாஸ்திரம் படிக்கிற நிதி நிதி நியமனங்கள் எல்லாம் ரொம்ப வைத்திரிய ஆரண்யம் ரெண்டாவது இரண்டாவது பிரஷ்னம் ஆரம்பிக்கிற போது சகவை தேவானாம் ஆரம்பிக்கிறது அதுல வந்து நிறைய மந்திரங்கள் தமிழ்ல எல்லாம் போட்டாங்களான்னு தெரியல தமிழ்ல போட வேண்டியது பத்தாவது அணுவாக்கம் பதினொன்னாவது அணுவாக்கம் பதினொன்னாவது அணுவாக்கம் வேதத்துக்கு அர்த்தம் படிக்க படிக்கலன்னா எவ்வளவு வேதம் வேஸ்ட் சொல்லி ஒரு போர்ஷன் பதினொன்னாவது அணுவாக்கம் கைத்திரி ஆரண்யக்கம் ரெண்டு பத்து பத்து முதல் பத்து முதல் பத்துல இருந்து பத்துல இருந்து வரைக்கும் அதாவது வேதம் வந்து நண்பன்கிறத பத்தி ஒரு மந்திரம் அழகா எவன் இந்த நந்தனை கைவிட்டானோ அவன் வாழ்க்கையில் அழிந்து போஸ்தி சகாயம் அஸ்தி எதீகம் இந்த மந்திரம் இந்த இடத்துல நான் பாட்டுமே இருந்தேன் என்ன சொல்றதுக்கு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினஞ்சு எல்லா அத்தியன விதி முழுத்த அத்தியன விதி மயம் சாஸ்திரத்தோட மகிமையையும் அத்தியன விதிகளையும் சொல்றது அதுல தான் இந்த அனுவாக்கம் மொழிய வேண்டும் அந்த அத்தியாயம் இது முடிய வேண்டும் பதினாறு கடைசியில இதுதான் அந்த கங்காயிர மத்திய கடைசியில வருது இந்த கங்கணைய நவப்பிராட்சி வந்து இருபதாவது அனுபவம் வரைக்கும் பத்துல இருந்து இருபது வரைக்கும் பத்து அனுவாகங்கள் இதுதான் இந்த புஸ்தகத்துல நான் வச்சிருக்கிற புத்தகத்துல ஒரு பக்கத்தை கூட சொல்ல ஒன்பதுல இருந்தே ஆரம்பிக்கிறது ஒன்பதுல இருந்தேன் இதுல நூத்தி நாற்பத்தி பக்கம் கீழ் ஆரம்பிக்கிறது புக்ல நூத்தி பக்கம் இருக்குன்னா பாங்கி இந்த பாஷை என்ன பாக்கணும்னா பாருங்க நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ரொம்ப நல்லா எனக்கு இந்த மெல்லாம் மனப்பாடும் அதனால எனக்கு அது படிக்கிறது ரொம்ப ஆனந்தமா இருக்கும் இதுதான் எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்த பகுதிகள் அதுல இவ்வளவு இப்பதான் ரொம்ப நல்லா இருக்கு இந்த அத்தியன கிரமங்கள் எல்லாம் அங்க இருந்து பிரம்ம யக்கியம் பண்றோமே அதெல்லாம் முறை தான் இருக்கும் பிரம்ம ஒரு சடங்கு இதுவும் பண்ணணும் என்ன சொல்றாங்கல பேசுற போது பிரம்ம யஜ்யம் அல்லது ரிஷி யஜம் அப்படின்னு படிக்க வேண்டும் சொல்லணும் ஆனா அது வந்து அதுக்கு என்னெல்லாம் முறைன்னு எப்படி படிக்கணும் தெரியும் பார்த்து உட்காரம் ரிஷிகளுக்கு கர்ப்பணம் பண்ணணும் இந்த மந்திரம் சொன்னா அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சொல்றேன் அதாவது முதல்ல பிரம்ம யுறதுக்கு முதல்ல ஆதரவம் பண்ணுவோம் சுக்லா மந்திரம் பிராணாயம் பண்ணி மார்க்காரா சிவன் பிரம்ம யஜம் கரிஷியே பிரம்ம யஜேனியே அப்படின்னு சொல்லிட்டு கையில ஜலத்தை தொட்டு உதக்க முதல குறைச்சுக்கணும் என்ன வேறு சொல்றோம் இல்லையா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க வித்யுதி வித்யமே பாப்மானம் அமிர்தாத் அப்படின்னு உடனே கடைச்சு இன்னைக்கு வாழ்க்கை தானே வேலை சொல்ல போறோம் சொல்லிட்டு எவ்வளவு தத்துவம் இருக்கு பாருங்க இப்பதான் நானே சொல்றேன் உங்கள்கிட்ட இனிய நான் சொல்லுது வித்யதசி எப்படி தலத்தை தொண்டு தடுச்சு வித்யுதசி வித்யமே பாப்பானம் அமிர்தாத் வாக்கங்கள் பாவத்தைெல்லாம் போ நல்லா இது கொடுக்கட்டும் அமிர்தா சத்திய முப்பை சத்தியம் உப்பைதான் மந்திரமே மறந்து போச்சு பிரம்மேஜன் பண்றேன் ஆகினால வந்து வித்யதி வித்யமே பாத்மானம் அமிர்தா சத்தியமு பயணி நான் இந்த வேலை பாவத்துல இருந்து விடுபட்டு நான் சத்தியத்தை அடைய போகிறேன் அப்படின்னு பெரும்போறும் சத்தியம் உ பயணி அப்புறம் கடைசியில முடிஞ்ச உடனே அடைந்துட்டேன் சொல்லும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஓம் பூ திரோலேணியம் ஓம் புவா தேவசீமி ஓம் சுவா தியோயோன பிரஜோதயாத் ஓம் பூகு தக்ஷ துருணியம் வர்கோ தேவஸ் ஓம் புவா தியோயோன பிரஜோதையாத் ஓகம் சுவா தக்ஷ துருணியம் வர்க்கோ தேவசீமி தியோஜன பிரஜோதயாத் ஓ மா அதுக்கப்புறம் வந்து கற்பனை பண்ணு பிரம்மா தேயா ஏ தேவா தான் தேவான் கற்பையாமி சர்வான் தேவான் கற்பயாமி சர்வதேவான் கற்பையாமி சர்வதேவ பத்னி கற்பையாமி சர்வதேவ கணபத்னியை தற்கையாமி ருக்வேதம் தற்கையாமி யஜுர்வேதம் தற்கையாமி சாமவேதம் தற்கையாமிதம் தற்கையாமி இதிகாச புராணம் தற்கையாமி கல்பம் தற்கையாமி தற்கா வந்து பிரஜாபதியும் காண்டரிஷியும் தற்கையாமி ஒரு ஒரு காண்டத்துக்கு வேதம் வந்திருக்கு பிரஜாபதியும் காண்டரிஷியும் தற்கையாமி அக்னியும் காண்டரசியும் பிரஜாபதியும் காண்டியாமி பிரஜாபதியும் காண்டியாமி பிரஜாபதியும் அக்னிங் காண்டரசையும் கற்பையாமி அக்னிங் காண்டியாமி அக்னிங் காண்களையும் தர்கையாமிஷான் தேவான் காண்டரிஷியை தற்பயாமி சாகுனித்தீர் தேவதாக உபனிஷதாமி சாகுதீர் தேவதாக யாக தேவதாக உபனிஷத கற்பையாமி அவியவாகம் தற்பையாமி பிரம்மாணக்கு சுயம்புவம் கற்பையாமி இப்படி தர்ப்பணம் பண்ணணும் அதெல்லாம் இப்படி விடணும் ரிஷினா இப்படி விடணும் அப்புறம் வந்து பிதர்களுக்கு இப்படி விடணும் பூவலை மாத்தி போடணும் பூவலை இப்படி போட்டுக்கிட்டு தேவர்களை கற்பனை கூவுல மாலையா போட்டு ரிஷி மீது தர்க்கணும் கூவுல இடது பக்கம் போட்டுட்டு பிதிர் விந்து இப்படி இல்ல இது பிரபைக்கு எதிரி பிதிர் விழுந்து தர்க்கணும் இது இது உட்காந்து பண்ண வேண்டியது இதை பண்ணிட்டு தான் சாப்பாடு அது வரைக்கும் நினைக்கே வரக்கூடாது பாதக்காலை தசா சாயங்காலே டிவி இதுல அவனுக்கு ஆனந்தம் இருந்ததுன்னா இதெல்லாம் போவான இதுல பரமானந்தம் நமக்கே இதுல பிறந்த ஆளுக்கே புரியறதுக்கு வருஷம் ஆறு அப்புறம் வந்து புதுசா ஒருத்தனை சொல்லி எப்படி புரிய இருக்கு அதுல இருக்காங்க அவங்களுக்கு என்ன புரியும் அப்படி இருக்கிற போது இது பெரிய விசித்திரம் தான் ஈஸ்வரானு ம் சஸ்திரம்மா புருஷ விசேஷ் சம்பவதி மந்திரத்தை சொல்லப்பட இந்த சுருதி இருக்கு மகதோ பூதித்தம் இது சுதி சங்கதி இது அதாவது பகவானோட பூச்சு பார்த்தோம் சிவபெருமான் கோயில்ல நந்திகேஸ்வரருக்கும் சிவனுக்கு நடுவில் ஏன் கூப்பிடாங்கிறாங்கன்னா நந்திகேஸ்வரர் வேலம் செஞ்சம் நந்திகேஸ்வர் விடாம வேதம் சொல்லிட்டு இருக்காரா அந்த வேதம் சொல்லிருந்து ஜீவாத்மா நந்திகேஸ்வரன் ஜீவாத்மா பகவான் யாரு பரமாத்மா ஜீவாத்மா இருக்கும் யார பாத்துருக்கு பரமாத்மாவே பார்த்து நந்தி இப்படி திரும்பி இருக்கேன் கேட்கட்டாரு இப்படி பாக்குறதுன்னு அர்த்தம் பண்ணும் சில கோயில் அப்படியே இருக்கும் சில கோயில் நேரம் பார்த்துட்டு இருக்கும் ஏதோ சாஸ்திரம் அதை நம்ம விசாரம் அப்ப அந்த நந்தி நேரம் ஜீவாத்மா பரமாத்மாவை பார்த்திருக்கோம் பரமாத்மாவை பார்த்து என்ன சொல்றது பரமாத்மாவால் அனுகிரகம் பண்ணப்பட்ட வேகத்தை சொல்லியிருந்தான் புருக்க போகாது போக விடாது கோயில் சிவன் கோவில் அதுவும் ரொம்ப ஆகமசாஸ்திரம் இருக்கிற கோவில் நிறைய நந்தி இருக்கும் நந்தி மூணு நாலு நந்தி இருக்கும் இந்த நந்தி அந்த நந்தி இந்த நந்தி அதுக்கு நந்தி நந்திக்கே பேருங்க தனித்தனியா இருக்கு சமுசுந்தரேஸ்வரில் போய் பாத்தீங்கன்னா தெரியும் வெளியில ஒரு பெரிய நந்தி தொட்டிக்குள்ள இருக்கும் குருக்குள்ள போன சொல்லி இருக்கும் மூலஸ்தானத்துக்கு முன்னாடி ஒரு நந்தி பெரிய கோயில்லைனால பதினாலு வேதம் சொல்லிட்டு இருக்கான் இந்த வேதம் பகவான் மூச்சு காத்தான் மூச்சு காத்தனி இடையில கூட மூச்சு காத்தன வேணும் இடைஞ்சிருக்க இல்ல எவ்வளவு பாவனை பாவனைதம் மகத்தோ பூதஸ்தன் ஈஸ்வரன் கிட்ட வந்து சுவாசம் தான் ஈஸ்வரனோட சுவாசம் வேலைக்காது அப்படின்னு சொல்லியிருக்க நிறைய விஸ்தாரமான விளக்கங்கள் எல்லாம் சொல்லுவார்கள் எஜத் விஸ்தார்த்தம் சாஸ்திரம் எஸ்மா புருஷ விசேஷாத் சம்பவதி விசேஷமா நிறைய எல்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய விஸ்தார விஸ்தாரமான சாஸ்திரங்கள்னா இந்த மூல புருஷன் யாரும் ஈஸ்வரம் கிட்ட இருந்தா வந்து யா வியாக்கரணாதி பாணியாதே சகா ததா அப்பி அதிக தர விஜானா இது பிரசித்தம் தோட்ட ஒரு புஸ்தகம் எழுதினவன் அந்த புஸ்தகத்தை காட்டிலும் ஞான உடையவன் தானே எல்லாத்தையுமே வந்து ஒருத்தொற்பொழிவு பண்றேன் நான் நான் எந்த விஷயத்தை பேசுறேனோ அந்த விஷயத்தை காட்டிலும் நான் அதுக்கு தெரிஞ்சு வச்சிருந்தானே இருக்கும் அதை குறைச்சு பேசுறவா தானே இருக்க முடியும் என்ன சொல்றார் பாணினி வந்து வியாக்கரண சாஸ்திரத்தை எழுதினாலும் பாணினி முழுக்க வியாக்கரணத்தை சொல்ல முடிஞ்சதானா முடித்த வரைக்கும் சொல்லிட்டாருமே நம்ம சர்வஜான கதகாப்பி அதிக தர விஜயானா இப்ப பிரசித்தம் லோகே அவர் வந்து சொல்லியிருந்தாலும் அவர் உபதேசம் பண்ணின சாஸ்திரத்தை அவர் அதற்காக நல்லா தெரிஞ்சவர்னு சாதாரணாவே சொல்லிவிடலாம் யார் புஸ்தகம் எழுதினாலும் அந்த புஸ்தகத்தை எழுதினவங்க அந்த புஸ்தகத்துல இருக்கிற விஷயத்தை காட்டிலும் ஞானம் உடையவங்கிறது பொதுவாக தெரிஞ்ச விஷயம் அனுபவம் பிரசித்தம்னா நன்றாக தெரிந்ததாகும் அப்படி இருக்கிற போது கிமு வக்தவியம் இந்த பாணினியே சர்வஜம் சொன்னான் பாணினி சர்வஜ அப்படின்னா ஏகதேசார்த்தம் ஏகதேசாஸ்திரம் தெரிஞ்சது அப்பட சொல்றோம் கிமு வக்தவியம் அநேக சாக்கா பேத பின்னஸ் தேவ திருயங் மனுஷ வர்ண ஆக்கியிருத்த ஆக்கணி பக்கம் நதி ஆக்கி அப்பயன அப்பிரயத்தனையினைவயத்தனை அவருக்கு இதெல்லாம் பிரயத்தனே வேண்டியது நமக்கெல்லாம் உட்கார்ந்து சாஸ்திரம் படிச்சு உருப்போட்டு பிரயத்தனம் பண்ண அவருக்கு அதுஷனுடைய மென் என்னது நிதி நிதி பொக்கிஷன் பொக்கிஷங்கிற விளையாட்டு தான் லீலா நியாய அவர் அப்படியே லீலையா அவர் சொல்லிட்டுதான் இருக்கார் பகவான் பகவான் வந்து என்னன்னா அதனாலதான் வந்து என்ன நாள் வேதம் ஆர் அங்கம் வேதமாக இருக்கிறார் ஆறு இருக்கிறார்னு சொன்ன பகவானுடைய என்னது முகம் வியாக்கரணம் போட்டம் அப்படி சொல்லுவார் முகம் வியாக்கரணம் போட்டம் திசஸ்ரோத்ரே விவருத்தாஷ்ட வேதாக எங்க ஸ்ரோத்ரே விவருத்தாஷ்ட வேதா வேதங்கள் எல்லாம் இருக்கு புருஷ்வாச நிஸ்வாசவத்து புருஷ நிஸ்வாசவத்துன என்ன அர்த்தம் விஸ்வாசம் நிஸ்வாசம் விஸ்வாசம்னா என்ன உள்ள இருக்கிறது விஸ்வாசம்னா என்ன மூச்சு விடுறது மாதிரி மனிதன் மூச்சை வெளியிலே விடுவது போல ஈஸ்வரன் பகவன் வேதத்தை அனுகிரகம் ஆகத்தும் சப்ரா மக்தோனே சம்பவ அப்ப மகதோத்திருத இது நிறைய உண்டா இருக்கு அதுலாம் வேதம் இருக்கே முண்டோபன மகோத்திய மகதோபூதஸ் நிறதிசயம் சர்வஜத்வம் சர்வசக்திமத்துவம் ச இல்லை அதுக்கார்த்தம் இவர் ஒப்பு உயர்வற்ற எல்லா மறிந்த எல்லா ஆற்றல்களும் மிக்கவர் இது அர்த்தம் இதுவரை பார்த்து இன்னும் மக்களுக்கு அர்த்தம் பார்க்க மத்தியானம் ரெண்டு மணிக்கு ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி நோக்கி வேதவினே ிாம